வணக்கம் ஏப்ரல் பத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாட்டினிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து அலுமையிலும் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று மூன்று அறையனார் என்பவர் இயற்கை பழமொழி நானூறு இரண்டு உருவ வழிபாடு செய்யாமல் வெட்டவெளியே கடுவலாக வழிபட்ட சித்தர் கடுவலி சித்தர் மூன்று புறநானூறு எட்டு தொகை நூல்களில் ஒன்று நான்கு தேசியம் காத்த செம்மல் என்று திருவிக்காவால் பாராட்டப்பட்டவர் முத்துராமலிங்க தேவர்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 இனி இன்றைய கேள்விகள் 1. ராமலிங்க அடிகளார் பிறந்த ஊர் எது 2. உலக பொதுமறை என்று அழைக்கப்படும் நூல் எது 3. ஊவே சுவாமிநாத ஐயர் நூல் நிலையம் எங்கு அமைந்துள்ளது 4. பாரதியார் பிறந்த ஆண்டு எது ஐந்து அழகின் சிரிப்பு என்ற நூலை எழுதியவர் யார் மீண்டும் சந்திப்போம் நன்றி